வணக்கம் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்களுக்கு அதிகமா நிறைய வரைய கொடுக்கணும் சென்னைல இருந்து கோமா ஒரு ஸ்கூல்ல வந்து உண்மையா இல்ல சார் கோபம் வரா கோபமே வராது நிஜமா கோபம் வராது எனக்கு எப்பவுமே இந்த பிள்ளைங்களை பாக்கும்போது இருக்கும் கோபம் வரவே வராது உண்மையா வராது உங்களுக்கு கோபம் கோபம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க பொதுவான கருத்து கோபம் நம்ம அதுதான் என்னோட கருத்து எப்படின்னா கோபம் வரும்போது அது எப்படி நம்ம ஒரு இடத்துல கோபம் வந்துச்சு அங்க இருந்து போயிடலாம் இல்ல வந்து நம்ம மெயினா கோபம் வராம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயம் பிரேயர் தான் பிரேயர் நம்ம கடவுள்கிட்ட ஆன்மீகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் இருந்தாலே அவங்க நிஜமா அவங்க கோபம் வராது அவங்களுக்கு அது என்னோட இது மத்தவங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம் ஒரு டென் மினிட்ஸ் அதுக்காக நம்ம கொஞ்சம் பண்ண கண்டிப்பா கோபத்தை நம்ம ஏன்னா நான் அப்படிதான் கண்ட்ரோல் பண்ண கோபம் எல்லாம் எனக்கும் நிறைய முன்னாடி எல்லாம் இப்ப வர்றது கிடையாது நான் இதெல்லாம் தான் ஃபாலோ பண்றேன் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள் இருக்குங்களா சார் கோபம் எங்க அம்மா இப்ப அம்மா கிட்ட நிறைய கோபம் பண்ணி இருக்கேன் கோபப்படுத்திருக்கேன் வந்து நிறைய கோபம் வரும் ஆனா இப்ப ஃபீல் பண்றேன் அப்படி இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு அதுதான் நீங்க அதிகபட்சமா அதிக அளவு எதுக்காக கோபப்படுவீங்கன்னு ஆனா நான் வந்து அத பண்ணணும்னு நினைப்பேன் தெரியும் அது ஏன் சொல்றாங்க அப்படின்னு தோணும் ஆனா அவங்க நல்லதுதான் சொல்லிருப்பாங்க கோபம் வரும் ஒண்ணும்பு நினைச்சு நிறைய வாட்டி முன்னாடி எல்லாம் பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க கோவப்படுவாங்களா அவங்களை பார்க்கும் போது என்ன தோணும் எங்க பள்ளியில வந்து ஒரு ஒரே ஒரு ஆசிரியர் பேர்லாம் சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் அவங்க அவங்களை பாக்கும்போது நிறைய வாட்டி அவங்க எங்கிட்ட கேப்பாங்க சில இதுல கூட என்கிட்ட இருக்குது பிடிச்சதுன்னு சொல்லும்போது நான் நேரவே சொல்லிடுவேன் மேடம் நீங்க இந்த கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு அவங்க அது ரொம்ப கோபப்படுவாங்க எதுக்கு இடத்தில சட்ட சட்டுன்னு கோபரம் பட்டுன்னு பேசிடுவாங்க ஆனா உடனே அது சரியா போயிடும் மத்தவங்களை டிஸ்ட் பண்றோம் எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படி சொல்றாங்க ஆரம்பத்துல எனக்கும் அப்படிதான் சரி இருந்தது அந்த மெடிடேஷன் பண்ணது கஷ்டம்தான் ஏன்னா மனசை ஒருநிலைப்படுத்துன்றது ரொம்ப கஷ்டம் ஆனா அது நாளாக நமக்கு அது பிராக்டிஸ்ல வரும் கண்டிப்பா வரும் உங்களுக்கு யாரு பயிற்சி கொடுத்தாது ஆமா சார் கண்டிப்பா போனேன் அப்படின்னு ஒரு இது இருக்கு நான் அந்த மைண்ட் எப்படி இது பண்றதுன்னு போய் கத்துக்கிட்டேன் எனக்கும் தெரியாது அங்க போனவன அவங்க வந்து கொஞ்சம் எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பண்ணும்போது அதை பார்த்து நம்ம இப்படிதான் பண்ணணும் அந்த இடம் ஃபுல்லாவே பண்ணிட்டு இருப்பாங்க தியானம் பண்ணுவாங்க அப்போ அங்க போய் உட்காந்து நான் பண்ணும்போது எனக்கு அது கிடைச்சது அப்புறம் இப்போ நான் தனியா பண்ணுவேன் அப்படிதான் அத மட்டுமே கவனிக்கணும் அப்ப நம்மளுக்கு ஒரு ஒரு இடத்துல கவனிக்கும் போது மத்த இடத்துல நம்மளுக்கு வராது இல்ல அதான் அது மெயினா வந்து நம்ம ஒரு காலி ரூம்ல உட்கார்ந்தானா ரொம்ப நல்லா இருக்கும் எதையுமே நம்ம டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி எல்லாம் நீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் போகும்போதே எனக்கு பண்ண பண்ண கொஞ்சம் தான் எனக்கு பண்ண முடியும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல பண்ண முடியாது அதுக்கப்புறம் நானே வந்து உட்காந்துருப்பேன் எனக்கே தெரியாது சொல்லு அவங்க எப்படி அது வரமாட்டேங்குது உட்கார்மோதே வந்து நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனை தான் வருது அப்படின்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு அங்க போனு சொன்னாலும் அவங்களுக்கு அங்கெல்லாம் போய் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க அதனால அந்த மனசு நம்மளுக்கு வரணும் நம்ம வந்து கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மனசு நமக்கு வந்தாதான் அங்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் நாடி போவோம் இல்ல மூலமா கோபமே வர்றது இல்லையா இல்ல வர்ற கோபத்தை கண்ட்ரோல் பண்றீங்களா கோபமே வர்றதில்ல சார் எனக்கு தெரிஞ்ச இப்பெல்லாம் வர்றதே இல்ல சுத்தமா வரல அப்படியே அந்த மாதிரி நம்ம வரையறதுக்கு சில சமயம் ரொம்ப கோபமா இருந்தா கூட நீங்க அவனை வந்து திசை திருப்பலாம் எப்படி சரி இந்த படம் எவ்வளவு அழகா இருக்கு இது உன்னால நல்லா வரைய முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி உட்கார வச்சு அவனை நல்லா வரைய வைக்கலாம் அந்த நேரத்தில் வரையும் போது கண்டிப்பா வந்து குழந்தைங்க இருக்க வீட்டுல ஒரு டிப்ஸாவே இருக்கும் நினைக்கிறேன் சார் அந்த கோபம்ன்றது இன்னொன்னு என்னன்னா நம்மள வீக் ஆக்கிடும் அது மெயினா இது நம்மள வந்து வீக் ஆகிடும் நம்மளுடைய எல்லாத்துக்கும் இப்ப எதுக்கடுத்தாலும் அழருது அந்த மாதிரி எல்லாம் வந்துரும் அந்த கோபம் நிறையா சார் தியானம்னா பெருசா உட்காந்து பண்ணணும் கிடைச்சதுல கண்ட்ரோல் பண்ணணும் பண்ண ஆரம்பிச்சோம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா இது ஒரு நல்ல டாபிக் எடுத்து கொடுத்திருக்கீங்க நெய் நானும் நிறைய கேக்குறேன் எனக்கும் ஒரு டிப்ஸ் கிடைக்கும் இன்னும் கூட நான் தெரிஞ்சுக்கலாம் கோபத்தை பத்தி என்னன்னு ஹம் ஹம் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி அப்ப இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டினியூ பண்ணலாம் நல்ல விஷயம் சொல்றீங்க ஆமா கண்டிப்பா சார் கண்டிப்பா நன்றி நன்றி வாழ்த்துக்கணக்கம்